ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் ஆதியாகவும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபது இருபத்தொன்று இருபத்தி வசனங்கள் இந்த காரியங்கள் நடந்த பின்பு ஒருவன் ஆபிராமடத்தில் வந்த மில்காலும் உன் சகோதரனாகிய நாகோருக்கு பிள்ளைகளை பெற்றால் அவர்கள் யாரென்றால் முதல் பேரான ஊத்ஸ் அவன் தம்பியாகிய பூஸ் ஆறாமுக்கு தகப்பனாகிய கெமுவேல் கேசேத் ஆசோ பில்தாஸ் இத்லாப் பெத்துவேல் என்பவர்கள் பெத்துவேல் ரெபேகாலை பெற்றான் என்று அறிவித்தான் இங்கு ரெபேகால் என்ற ஒரு மனவாட்டி ஈசாக்கு ரெடியாக இருக்கிறது என்ற உண்மையை இங்கு விதத்திலே நாம் தெளிவாக நப்படி இருபத்தி நாலாம் அதிகாரம் சரித்திரத்திலே எழுத்தின் பிரகாரம் ஈசாக்குக்கும் இந்த ரெபேக்காலுக்கு உள்ள அந்த விவாகம் தெளிவான சரித்திரத்தில் கொண்டு வரப்படுவதற்கு முன்பாகவே இந்த ரெபேக்கால் என்பது ஒரு ரெடி என்ற இடத்திலே அது இருக்கிறது வெளிப்படுத்தல் இருபத்தொன்று ரெண்டாம் வசதி பிரகாரம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது எப்படி இந்த ரெபைக்கால் எப்படி இந்த ஈசாக்கு ரெடியாக இருக்கிறாள் என்ற உண்மையைத்தான் ஆதியாகவும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலிருந்து கடைசி வசனமுடியை இன்றைக்கு நாம் அதனுடைய உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ளும் எப்படி இந்த ரெபைக்கால் ஈசாக்குக்கு ரெடியாக முடிந்தது என்பதை அங்கு சரித்திரா நமக்கு தெளிவாக உபதேச ரீதியாக ரீதியாக விஸ்தரிக்கிறதை வேதத்திலேயே நாம் காணலாம் அபிரகம் ஈசாக்கை பலி செலுத்தின இடத்திலே அங்கு ரெபைக்கால் ரெடியாக இருக்கிறது என்பது அறிவிக்கப்பட்டது அதுதான் இவரே பன்னெண்டாம் அதிகா ரெண்டாவது தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தான் ஒரு ஆப்ரஹாம் ஈசாக்கை பலியிடு செலுத்தின ஒரு சம்பவம் ஒரு அவமானத்தை அங்கு நின்றையே சகிக்கக்கூடிய இடத்திலே ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அது இருந்தது அந்த இடத்தில்தான் ரெபேக்கால் ஆயத்தமாக்கப்பட்டது சந்தோஷம் என்பது மனவாட்டி சபைதான் இயேசு தமக்கு முன்பாக வைக்கப்பட்ட ஒரு மனவாட்டி சபையை பார்த்து கொண்டுதான் அதை சகித்தார் என்று பவுல் அதை எழுதுகிறார் அதான் உண்மை கபேசர் அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் கூட அங்கு தமக்கு முன்வைத்திருக்கிற அந்த தமக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படியாக தம்மை தாமே ஒப்புக்கொடுது முன் என்ற வார்த்தையை சொல்லுகிறார் பவுளுடைய போதனைகள் முழுவதும் அந்த வார்த்தைகள் மிகவும் உபதேச ரீதியாக மிகவும் நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கு தமக்கு முன் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு என்று எழுதின அதேபோல் பேசுகிற்கு எழுதும்போது சபையை தனக்கு முன் நிறுத்தி கொள்ளும்படியாக எழுதுகிறார் அப்போது பவுல் இந்த வார்த்தைகளை இந்த உபதேச ரீதியாக எழுதுவதற்கு மூல காரணம் அங்கு லூக்கா அங்கு இருபத்தி ஓராவ முப்பத்தாறாம் வசனத்தில் மனுஷகுமாரனுக்கு முன்பாக எப்போதும் நிற்கும்படியாக அவருக்கு முன்பாக இந்த இந்த வார்த்தைகளை தான் பவுல் உபதேசத்திலே அவர் ஆழமாக பவுல் எப்போதும் அந்த சரித்திர ரீதியாக உள்ள காரியங்களை கரைத்து குடித்த இடத்தில்தான் அதை உபதேச ரீதியாக யூதர்கள் இப்போதும் உள்ள யூதர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் இப்போது யூதருடைய போதனைகளை நாம் கேட்டால் அது பவுல் இப்போது சபைக்கு எழுதின நிறுவங்கள் போதனைகள் இப்போது அந்த யூதர்கள் போதித்து கொண்டு இருக்கிறார்கள் அதைத்தான் பவுர் எழுதியிருக்கிறார் புதிதாக ஒன்றே எழுதவில்லை ஏசு சொன்னால் என்னிலிருந்து எடுத்து ஆவியான உங்களுக்கு போதிப்பார் ஆவியானவர் போதிப்பதுக்கு முன்பாகவே அந்த போதகம் இயேசுவிலே இருக்கிறது எனவே சுவிசேஷத்தின் மூலமாகத்தான் சுவிசேஷத்திலே ஏசுசன போதனையிலிருந்து எடுத்து அவர் போதிப்பார் என்னிடத்தில்தான் யூதர்களுடைய போதனையிலிருந்தால் போசல் அதை எடுத்து எழுதுகிறார்கள் என்னிடத்திலே இங்கு அனைத்தும் உண்மையாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் ரெடியாக ஒரு இந்த புத்தாண்டிலே இந்த வருஷத்தில் தாய்மாரோடய ஊழியத்தில் ரெவைக்கால் என்ற இடத்துல தாய்மார்கள் ஸ்திரிகள் சகோதரி மகள் சபை முழுவதும் நாம் ரெடி நான் ரெடி நீ ரெடியா அப்படின்னு உலக மனுஷன் கேட்டது போல நம்ம ரெடியாக இருந்தால் அவரை கூப்பிடலாம் அன்றவரே வாரும் மனவாளனே வாரும் ஆவிய மனவாட்டி வா என்று அவரை அழைப்பதுக்கு அவரை நாம் அழைக்க வேண்டும் அவரை அழைப்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சத்தியம் வெளிப்படுத்தும் இதைத்தான் இந்த ஆதியாகம் பதினோராம் வசனத்திலே பதினோராம் அதிகாரத்தில் இருபத்தாறாம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்களிலே இந்த நாகோர் என்ற ஒரு மனிதனுக்குள்ளே தான் இந்த முழு உண்மையும் அடங்கியிருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த நாகோர் ஆதியாகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் தேராகு எழுபது வயதான போது ஆபிரகாம் நாகோர் ஆரோன் என்பவர்களை பெற்றான் தேராகு நான் தவறாக சொல்லிவிட்டேன் தேராகு இந்த தேராகு என்ற மனிதனுக்குள்ளே முழு உண்மையும் அடங்கியிருக்கிறது அவன் எழுபது வயதிலே அவன் இந்த மூன்று குமாரையும் பெற்றான் இந்த எழுபது வயது என்பது அது ஒரு அவனுடைய ஆயுசு நாளுடைய முடிவு என்ற சட்டம் தொண்ணூறாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு பிள்ளைகளை பெற்றார் என்றால் ஒரு முடிவுக்கு பின்பு ஒரு ஜீவன் தொடர்கிறது என்ற உண்மையை தேராகுடைய வாழ்க்கையிலே நாம் நிழலாட்டமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் எழுபது என்று தொண்ணூறாம் சங்கீதம் பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே மனிதனுடைய ஆயுசு நாட்கள் முடிகிற இடத்திலே ஒரு ஜீவன் ஒரு பிறப்பு தொடர்கிறது என்பதை தேராக என்ற ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலேயே நாம் கற்றுக்கொள்ளக்கூடும் எப்படி ரெபேக்கால் ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிறாள் என்றால் ஒரு முடிவிலே ஒரு தொடர் நித்தியம் இருக்கிறது என்பதுதான் தேராகுடைய எழுபது வயது என்பதாக இருக்கு எழுவது வயதுக்கு மேலே ஒரு நித்தியம் தொடர்கிறது என்பது இருக்கிறது எழுபது என்பது அது ஒரு முடிவிலே ஒரு நித்தியம் தொடர்கிறது என்பதை தான் தேராகு என்ற மனிதனுடைய வாழ்க்கையிலேயே நம்ப ரெடின்னா என்ன ரெடியாக இருக்குன்னா ஒரு முடிவிலே ஒரு நித்தியம் தொடர்கிறது என்பதைத்தான் வாரூணி கூப்பிட்டாலே நாங்கள் ரெடி நித்தியத்தை நம்ம தொடருவோம் என்பதைத்தான் இந்த ரெபைக்காலுடைய வாழ்க்கையிலேயே நாம் கற்றுக்கொள்கிறோம் இந்த எழுபது வேதத்திலே பல எழுபது இருக்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் இந்த எழுபது என்பதிலே ஒரு சில எழுபதுகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் சிறுவெயிலுடைய யாக்கோபுடைய பிள்ளைகள் ஆதியாகவும் நாற்பத்தாறாம் அதிகாரம் இருபத்தேழுல அவர்கள் காண அவர்கள் எகிப்துக்கு போனவர்கள் யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது இங்கு இங்கு அப்போ சில் ஏழில் எழுபத்தஞ்சு அணி கொண்டு வராங்க வாதம் முரண்பாடு அதெல்லாம் கிளியர் ஆகுது அதை இப்போ நமக்கு நேரம் இல்லை இதை நம்ம எடுத்துக்கொள்வோம் எழுபது எழுபதில் தான் போகிறார்கள் ஆகவே அவர்கள் பலகி பருகி தேசமே அவர்களால் நிறைந்த இடத்துல அவர்கள் விடுதலையாக்கப்பட்டாலும் அவர்களுடைய நிலை என்ன என்றால் அது சரியான காரியத்துக்குள் முடியாதபடி அவள் திரும்ப பாபிலோனுக்கு எழுபது ஆண்டு கொண்டு போகப்படுகிறார்கள் என்பது தானியல் ஒன்பது முதல வசனத்திலே எரேமியாவுடைய தீர்க்கத்தின் பிரகாரம் எழுபது ஆண்டுகள் அங்கு அவர்கள் அங்கு அந்நியருடைய நாட்டிலே இருக்க வேண்டும் எழுபதுக்கு பின்புதான் வர வேண்டும் என்ற இடத்திலே அந்த எரேமியாவுடைய வார்த்தையை வைத்து ஜபிக்கும்போது தான் அந்த ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலிலிருந்து கடைசி வசனமுடைய எழுபது வாரங்கள் அங்கிருந்து அங்கே தான் வெளிப்படுத்துகிறது இவைகளுக்குள்ளே நாம் சிந்திப்பேன் எழுபது நிறைய இருக்குது பைபிளில் இதான் எழுபது என்ற வயதுடைய உபதேச ரீதியான உண்மைகளாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள எழுபது எழுபது முக்கியத்துவம் வாய்ந்த அந்த எண் அதை நாம் வேதாகம சரித்திரத்திலே சொல்லப்பட்ட அதற்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனை என்பது எழுபது இவன் மூன்று குமாரரை பெற்றெடுத்தான் என்பது குறிப்பிடத்தக்கது அது திருத்துவ தேவன் திருத்துவ மனிதனுக்குள் அவர் நிறைவு பெறக்கூடிய இடம்தான் அபிராம் நாரோக ஆறான் என்ற மூன்று குமாரர்களே எனவே இந்த மூன்று குமாரர்கள் என்பது திருத்த தேவனும் திருத்துவ மனிதனும் இணைந்து நிச்சயத்திலே காணப்படக்கூடிய இடத்திலே மனிதனுக்கும் தேவனுக்கும் உள்ள இணைப்பை காட்டுகிறது உலகத் தோற்றத்துக்கு முன்பாக கிறிஸ்துக்கள் மனிதனை தெரிந்து கொண்ட நோக்கம் திருத்துவ தேவன் மனிதனும் ஆவி ஆத்ம சரவுடவனாக சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம்தான் மூன்று குமாரர்கள் என்பது திருத்துவத்தை அது காட்டுகிறது அதையும் நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த இன்னைக்கு எவ்வளவு படிக்க முடியுமோ முழுமையனாக படிக்க முடியாது தொடரும் அந்த மூன்று குமாரர்களிலே தொடர்ச்சியாக அந்த ஆறான் என்ற அந்த குமாரன் அந்த லோத்து என்ற குமாரனை பெற்றான் என்பது அடுத்தவசம் சொல்லப்பட்டாலும் தேராக என்ற தகப்பன் மறிப்பதற்கு முன்பாக அவன் ஜென்மபூமியிலே மறித்தான் என்பது அந்த ஒழுங்கிலே உள்ள தடுமாட்டம் தகப்பன் செத்ததுக்கு அப்புறம் மகன் சாக வேண்டும் என்பது ஒழுங்கு அந்த ஒழுங்கிலே ஒரு தடுமாட்டம் என்பதுதான் இந்த ஆறானுடைய மரணம் என்பதை அடுத்த இடத்திலே நான் படிக்கிறேன் பின்பு ஆபிரஹாம் நாகோர் பெண்களை கொண்டார்கள் அபிராம் சாராலை விவாகம் பண்ணினான் என்று சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி உண்மை என்ன ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் பன்னெண்டாவசனத்தை வாசிப்பான் ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் பரண்டாவசனம் அவள் தன் சகோதரி என்பதும் அவள் தன் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவி அவ்வளவுதான் இந்த அபிராம் சாராலை விவாகம் பண்ணின உண்மை என் தகப்பனுக்கு அவள் குமாரத்தி என் தாய்க்கு அவள் குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவி என்பது அடுத்த பகுதியாக இருக்கிறது இந்த நாகோர் மேற்காலை விவாகம் என்ன இடத்தில்தான் இங்கு எட்டு பிள்ளைகள் என்பது ரெவைக்காள் என்பது அடுத்த வருகிறது என்பதை இந்த ஆபிராமுடைய குடும்பம் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் முற்பிதாக்கள் இந்த இவர்கள் முழுவதும் இந்த தேராகு என்ற மனிதனுடைய பிளட்டுக்குள்ளே தான் இந்த நாகோரு நாகோருடைய குடும்பங்கள் முழுவதும் இணைகிறது இரு சகோதரர்கள் ஒருமித்து இணைக்கக்கூடிய இடத்தில்தான் சகோதர ஐக்கியத்துக்குள் தான் நித்தியம் இருக்கிறது என்பதை இந்த அபிராம் சாராளுடைய இந்த இந்த இந்த நாகோருடைய குடும்பத்தில் தான் அங்கு இணைகிறது அது என்பதை இங்கு சரித்திரத்திலே நான் படிக்கலாம் அதான் உண்மை எனவே இந்த தேராகுடைய மில்கால் தேரா நாகோருக்கு பெற்ற அந்த குடும்பத்தில் இந்த ரெவை காலை ஈசாக்கு வாகும் ஈசாக்கு பெற்ற குமாரநாயக யாக்கோவுக்கு இந்த ரெவேக்காலுடைய சகோதராகிய லாபானுடைய பிள்ளைகளைத்தான் த அக்காலின் தங்கச்சியின் தான் அங்கு யாக்கோ விவாகம் பண்ணினார்கள் என்ற சரித்திரங்கள் இந்த ஆபிரகாம் குடும்பமும் நாகோர் குடும்பமும் இணைகிறது என்பது அபிராமுடைய தேவனும் நாகோருடைய தேவனும் என்ற சாட்சியை ஆதியாக முப்பத்தி ஒன்றிலே இந்த லாபான் இந்த யாக்கோவோடு கொண்டு வருகிறதை படிக்கலாம் அபிராம் ஈசாக்கு யாக்கோவுடைய தேவனும் நாகோருடைய தேவனும் இங்கு உடன்பிடிக்கப்படக்கூடிய இடத்திலே இவைகள் இணைப்பு இருக்கிறது சகோதரருடைய ஐக்கியம் இருக்கிறது என்ற குறிப்பை அங்கு நாம் காணக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அதான் உண்மை ஒரு பிளட்டு நாகோர் என்ற தேராகின்ற ஒரு மனிதனுடைய பிளட்டு அந்த இரத்தத்துக்குள்ளே தான் இருக்கிறது இது ஒப்புரவாக்கப்படுகிறதுலையும் ஒன்றாக்கப்படக்கூடிய உபதேசத்தையும் காட்டுகிறது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் அங்கு பத்து பதினொன்றிலே அவடைய ரத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்ட இடத்தில்தான் அவட மரணத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்படுகிறோம் என்பதை பவுல் கொண்டு வருகிறார் ரோமர் ஐந்து பத்து பதினொன்றில் எழுதப்பட்டிருக்கு இது கொலோசியர் ஒன்று இருபத்தொன்றை வசதிப்படி அவடைய மரணத்தினாலே தேவன் தம்மை இயேசு கிறிஸ்துக்குள் ஒப்புரவாக்கி கொண்டார் ஒரு ஒப்புரவாததற்கு பின்புதான் ஒன்றாக்கப்படக்கூடிய வாழ்க்கை இருக்க வேண்டும் இஸ்ரவேலர்கள் என்பது ஒரே பிளட்டு அது யார்டு பிளட்டுனா தேராகு என்ற ஒரு தனி மனிதனுடைய இரத்தம் அதுதான் காட்டுகிறது தேராகு பெற்ற மூன்று குமாரர்களே இந்த அபிராம் சாராள் என்பது இந்த சாராள் வந்து அப்பா வந்து தேராகு தான் அம்மா தான் வேற எனவே இந்த பிளட்டில் தான் அது சாராய் வருகிறாள் ஆபிரகாம் வருகிறாள் என்ற இடத்துல இந்த ஆபிரகாம் சாராய் இவங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த நாகோருடைய மனைவி என்பது ஆறானுடைய மகளாகிய மில்கால் என்பது தொடர்ச்சியான வசனத்தில் இருக்கிறது அந்த மில்கால் யார் என்றால் ஆறானுடைய குமாரத்து என்று எழுதப்பட்டதினால அதுவும் தேராகுடைய பிளட்டு தான் எனவே நாகோருடைய அந்த பிளட்டில் தான் அந்த தேராகு நாகோருடைய அந்த குடும்பத்தில் தான் ரெபைக்கால் இணைகிறால் லாபான் லாபானுடைய குமார்காக்கோவுடன் எழுதும் ஆப்ரகாம் ஈசாக்கு யாக்கோவுடைய இந்த முற்பிதாக்கள் தேராகு என்ற ஒரு மனிதனுடைய பிளட்டுக்குள்ளே இணைகிறார்கள் என்பது ஒப்புரவாக்கப்படுகிறதிலேயும் ஒன்றாக்கப்படக்கூடிய உதயசத்தியது காட்டுகிறது அதுதான் முக்கியமாக நாம் கற்றுவோம் இதன் மூலமாகத்தான் இந்த தேராகுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது அவன் தன் மகனையும் மருமகளாகிய சாராலையும் அவள் மலடி அது ஒரு குறிப்பிலே வருகிறது அதற்கு பின்பு தன் பேரன் லோத்துவையும் அழைத்து கொண்டு அந்த ஊர் என்கிற கல்தையிட தேசத்தை விட்டு காணாந்தேசத்துக்குள் புறப்பட்டான் ஆனால் காணான்குள் அந்த வெளிச்சம் இருக்கிறது தேவன் ஆபிரகாமை அழைத்த இடத்திலே அதற்கு முன்பாகவே தேரோகு காணாந்தேசத்துக்கு போக புறப்பட்டான் ஆனால் அவர்கள் காணான்குள் ஆகவில்லை அந்த ஆறானிலே அவர்கள் அங்கே தேராகுடைய மரணம் அடைந்தது என்பதை நான் படிக்கிறேன் எனவே தேராகு என்ற அந்த மனிதனுடைய தான் இவர்களை ஒப்புரவாக்கப்படக்கூடிய இடத்திலும் ஒன்றாக்கப்படக்கூடிய இடத்திலும் இருக்கிறது அந்த காலாந்தேசத்தின் வெளிச்சம் தேராகக்குள்ளே இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது இவைகளே நாம் இந்த ரெபைக்கால் என்ற ஆயத்தமாக்கப்பட்ட மனவாட்டி எப்படி ஆயத்தமாக்கப்பட்டால் என்பதற்கு இந்த அடுக்கு இந்த சரித்திர உண்மைகள் உபதேச ரீதியான விளக்கு உரைகளாக இந்த நாட்களிலேயே நம் முன்னுரையாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இருபத்தி நாலாம் அதிகாரம் சரித்திரத்துக்கு போவதற்கு முன்பாக அது இன்றைக்கும் மறுநாள் அடுத்த மாதத்தோடு முடித்தால் நல்லது என்று நான் நினைக்கிறேன் இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் அந்த அந்த பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ரெண்டு முடியை நான் வாசித்து நான் போவோம் தேராகு எழுபது வயதான போது ஆபிரகாம் நாகோ ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் தேராகுடைய வம்ச வரலாறு தேராகு ஆபிர ஆபிராம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் ஆரோன் லோத்தை பெற்றான் ஆறான் தன் ஜென்மபூமியாகிய ஊர் என்கிற கல்திய தேசத்து பட்டணத்திலே தன் தகப்பனாகிய தேராகு மறிக்கும் முன்னே ஆபிராமும் நாகோரும் தங்களுக்கு பெண் கொண்டார்கள் ஆபிராமுடைய மனைவிக்கு சாரா என்று பெயர் நாகோருடைய மனைவிக்கு மில்கால் என்று பெயர் இவள் ஆரானுடைய குமாரத்தை அந்த ஆறான் மில்காலுக்கும்கப்பன்ாராய்க்குள்ளாயிருந்த தேராகு தன் குமாரியபிராமு குபிராமியன் மருமகள் சாராயம் அழைத்துக் அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்துவிட்டார்கள் தேராகுடைய ஆயுசு நாட்கள் இருநூற்று ஐந்து வருஷம் தேராகு ஆரான் மறித்தான் என்ற ஒரு தனி மற்றொரு வாழ்க்கையிலே அந்த பிளட்டு தான் ஒப்புரவாக்கப்பட்ட ஒன்றாக்கப்பட்ட இடத்தில் இருக்கிறது என்ற வந்து கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் ஒப்புரவாக்கப்பட்ட ஒன்றாக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த மத்தியான வேளையிலே இந்த தேராகுடைய வயது எழுபது என்பதிலே தான் தொண்ணூறாம் சங்கீதம் நாம் பத்தாம் வசத்தில் சொன்ன பிரகாரம் எழுபது வருஷம் ஆயுசு நாட்கள் என்ற சட்டத்துக்குள்ளே அந்த பழையாடு இருக்கிறது அது புதியற்பாடு தொடங்குவதற்கு முன்பாக அதுதான் அதனுடைய சட்டம் எழுபது வயது மதுரை ஆயுசு நாட்கள் என்ற சட்டம் ஏனது எழுபது நாள் என்று மூசே எழுதுகிறார் என்றால் இந்த ஆதாம் வயது தொள்ளாயிரத்து முப்பது என்று ஆதாம் தொள்ளாயிரத்து முப்பது வருஷம் உயிரோடு இருந்தான் என்றால் அது தொள்ளாயிரத்து முப்பதோடு எழுபது இணைத்தால் ஆயிரம் என்ற ஆயிரம் ஆண்டு என்பது தேவனுக்கு ஒரு நாள் ஆயிரம் ஆண்டு என்று தொண்ணூறாம் சங்கத்தில் மோசை எழுதுகிற மோசைக்கு தெரியும் ஏதெல்லாம் நடந்த சம்பவத்தெல்லாம் தேவன் மோசைக்கு சொல்லி மோசைதான் எழுதுகிறார் மோசைக்கு முகமுகமாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் மோசை அதை சுருக்கமாக அதை ஆதி ஆகமத்தில் எழுதியிருக்கிறார் எனவே எழுபது ஆண்டுகள் ஆயுதம் இருந்தார்கள் என்பது அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் தொள்ளாயிரத்து அவருடைய ஆயுசு நாட்கள் என்றால் தொள்ளாயிரத்து முப்பது ப்ளஸ் என்ற அந்த ஆண்டுகள் என்பது எழுபது ஆண்டுகள் ஆயுசு நாட்களாக மூசை சட்டத்தில் கொண்டு தேராக எழுவது எனவே ஒரு ஆயுசு முடிவுக்கு பின்புதான் அங்கு பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்பது நித்தியம் தொடர்கிறது அந்த மூன்று என்பது திருத்துவ தேவன் மனிதனோடு இணைகிறார் எழுபதிலே குறிப்பாக ஒரு சில எழுவதுகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆதியாகவும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தை நான் வாசிப்போம் ஆதியாகவும் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி வசனம் யோசிப்பு யோசிப்புக்கு எகிப்திலே பிறந்த குமார இரண்டு பேர் ஆக எகிப்துக்கு போன யாகோபின் குமார் குடும்பத்தான் எழுபது பேர் எகிப்துக்கு போன யாகோபின் குடும்பம் எழுபது பேர் எழுபது என்ற எண் தேராகுடைய பிள்ளைகளை பெற்ற எண்ணாக இருக்கிறது எழுபதுக்கு பிள்ளை எழுபதுக்கு மேல்தான் பிள்ளைகளை பிறக்கிறாங்க யாகோபுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எழுபது பேர் எகிப்துக்கு கொண்டு போகப்படுகிறார்கள் என்பதாக அது அப்போ சிலரில் எழுபத்தஞ்சு அது எல்லாம் இப்போ தக்க வேண்டாம் அதெல்லாம் கிளியர் ஆகக்கூடிய விஷயங்கள் எழுபதை நாம் எடுத்துக்கொள்வோம் இந்த யாக்கோவுடைய இந்த எழுபது என்ற எண் தேராகுடைய எண் என்ற எண்ணோடு இது இணைந்திருக்கிறதுனால இந்த எழுபது பேர் தான் எய்த்துக்கு போகிறார்கள் இவர்கள் பழி பெருகின இடத்திலே தேசம் இவர்களால் நிறைந்திருந்தது என்று யாத்திரையாகவும் முதலாமதிகாரம் ஏழாம் அவசரத்திலே நாம் காண்கிறோம் யாத்திரையாகவும் முதலாமதிகாரம் மேலாவசனத்தில் அந்த எழுபது பேர் பழகி பெறுகிறனால தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது என்று எழுதப்பட்டது வாசிப்போம் இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பழுகி ஏராளமே பெருகி பலத்திருந்தார்கள் தேசம் அவர்களால் நிறைந்தது தேசம் எகிப்தினால் நிறைந்திருந்தது இவங்க எகிப்து தேசத்தில் இருக்கிற மக்களோடு தான் எழுபது பேர் போகிறாங்க ஆனால் தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது அடுத்த அவசரத்தில் நம்மளை விட அவங்க எண்ணிக்கை அதிகம் பலசாலிகளாக இருக்கிறார்கள் விட்டா தொலைஞ்சி இதோடு இவங்களை முடித்து கொள்ள வேண்டும் என்று யோசிப்பறியாத பார்வோன் செயல்பட்டதாக வேதாகாமத்திலேயே நான் படிக்கிறோம் எண்ணிக்கையிலும் அதிகமாக இருக்கிறார்கள் பலசாலிகளாக இருக்கிறார்கள் என்பது பார்வோன் கண்ட உண்மையாக இருக்கிறது இதான் எழுபதனுடைய பெருக்கம் தேசம் அவங்களால் நிறைஞ்சிருக்கு அவங்க பலசாலிகளாக இருக்கிறார்கள் எனவே கொடுமைப்படுத்தின இடத்திலே உபத்திரப்படுத்தின இடத்திலே தான் தேவன் இறங்கி ஆப்ரகம் ஈசாக்கு யாக்குகூச்சோன்ற வாகத்தத்தை நிறைவேற்றும்படியாக ஓங்கிய பொயத்தினாலும் பலத்த கரத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட புருஷர்கள் ஆறு லட்சம் பேர் மீட்டெடுக்கப்பட்டு செங்கடையில கடந்து வந்து அவர்கள் காணானுக்குள் கொண்டு கூட அவர்கள் அதை முழுமைப்படுத்த முடியாத இடத்துல அவர்கள் நாங்கள் செய்த பாவத்தை காட்டிலும் ராஜா வேண்டும் பாவத்தை கூட்டிக்கொண்டோம் என்ற இடத்தில் தான் அது முடிவடைகிறது அதான் அதனுடைய நிலை ஒன்று சுவாமியில் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தம்போதில் அவர்கள் செய்த பாவத்தை காட்டிலும் ராஜா வேண்டும் என்ற பாவத்தை கூட்டிக் கொண்டார்கள் சிலருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தா குறையாது குறைக்கிறது குழையில்லை கூட்டுறதுக்கு தான் கூட்டிக் கொண்டே போவார்கள் அதுதான் இந்த எழுபது பேர் உள்ளே வந்து அவங்க ஏராளமும் பலசாலிகளாக அவங்க விடுதலையாக வெளியே கொண்டு வந்துக்கிறோம் காணாணுகளுக்கு போனோம் என்னன்னா நாங்கள் இதுவரைக்கும் செய்த பாவத்தை விட ராஜா வேண்டும் என்ற பாவத்தை கூட்டிக் கொண்டோம் என்ற இடத்துல தேவன் அவங்களுடைய அசிரியருக்கு ஒப்பு கொடுத்த இடத்துல இந்த யூதா ஒருவனும் உண்மையாக இருந்தான் என்ற இடத்துல அவர்களும் அந்த இஸ்ரவேலரோடு கலப்புக்குள் போன இடத்துல தங்களுடைய வேறுபாட்டை காத்து கொள்ளாத இடத்துல அவர்கள் திரும்ப அந்த தேராக என்ற எழுபது என்ற எண்ணுக்குள்ளே அவர்கள் பாபிலோனுக்கு எழுபது வருஷம் சிறையாக போகிறார்கள் என்பதை தானியல் ஒன்பதாம் அதிகாரம் முதல் ரெண்டு வசனத்திலே எழுதப்பட்டு அவங்களை திரும்ப பாபிலோனுக்கு தேவன் சிறையாக எழுபது ஆண்டுகள் தேவன் ஒப்புக் கொடுக்கிறார் அவங்க தலைகீழாக நின்றாலும் இந்த எழுபது ஆண்டுகளுக்கு பின்புதான் அவங்கள் வெளியே வருவார்கள் என்பது எரேமியா மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை வைத்துதான் தானியல் ஜபமணுகிறார் நம்முடைய ஜபங்கள் வேத வசனத்தின் ஆதாரமாக இருக்க வேண்டும் வேத ஆதாரம் இல்லாதபடி புறம்போக்குகள் சொல்கிற பிரகாரம் ஜபம் தொடங்கினால் அந்த ஜபம் நமக்கு தற்கொலையாக மாறிவிடும் என்பது உண்மை உறுதி ஜபம் பண்ணாதங்க நான் சொல்கிறேன் உட்கார்ந்து வேதத்தை படித்து நல்ல சோத்திரம் பண்ணுங்கள் நல்லா ஆவியில் நிறைய அந்நிய பாசம் பேசுங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நல்ல சோத்திரம் பண்ணுங்கள் ஆவியில் நிறைய இங்கே நம்ம பாயிண்ட்டுக்கு ஜபம்னும் போது அதை சொல்லிவிட்டு நல்ல ஆவிலிருந்து அந்நிய பாசையை நம்ம ஜபிக்க வெயிட்டிக்குள்ளது என்னது நமக்கு தெரியாது ரொம்ப எட்டு இருபத்தாறு இருபத்திலிருந்து ஆவியானவர் ஜபிக்கிறார் நம்ம ஜபிச்சா முட்டாள்தனமாக நம்ம ஜபிப்போம் தெரியாது அதான் பரமண்டலுங்கிற ஜபத்தை ஏசு சீ சொல்லிக் கொடுத்தார் சேஷக்காரன் அதை செய்துக்கிட்டு இருக்கிறான் பெந்தக்கோஸ்காரன் அவன் அவன் ஜவு பண்ணி கட்டழிச்சு அவன் அவனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குங்க பேருக்கரசனுக்கு ஒரு ஸ்டாண்டர்டு இருக்குது இவனுக்கு ஸ்டாண்டர்டு ஒன்றும் இல்லை ஜபம் எனவே நாம் இந்த ஜபத்தை எப்படி ஏறெடுக்கிறோம் என்ற விஷயத்தில் தானியல் ஆறு பத்தில் ஒரே ஜபம் எருசிலேமுக்கு தான் ஜவ்றான் எழுபதுக்கப்புறம் வருவாங்கனே தானியலுக்கு தெரியும் அதனால் அந்த ஜபம் எருசிலேமுக்கு நேராக பணிகளை திறந்து ஜபம் பண்ணுறாங்க அந்த ஜபத்துக்கு என்ன வந்தாலும் அந்த ஜபத்துக்கு விரோதமான செயல் இருக்க முடியாது போட்டும் சிங்க போட்டாலும் அந்த ஜபம் தாங்க சரியான ஜபம் ஜபம் எருசலேமுக்கு முப்பத்தாறு பிரகாஷ் அப்படி ஒரு ஜபம் பண்ணுங்க நீங்க இதுவரைக்கும் பிரச்சனை இல்லை நீங்க இந்த பிரசங்கத்தை கேட்டால் எப்படி வரும் இதன்படி ஜோம் பண்ணுங்க இதில் பிரச்சனை இல்லை பிரச்சனை வராது உங்களுக்கு அப்படி பிரச்சனை வந்தால் அது சரியில்லை என்பது தான் என்னுடைய தீர்ப்பாக இருக்கிறது எருசிலேமுக்கு நேராக பழங்களைங்களை திறந்து அவன் எப்படி பிரச்சனை வரும் நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஏம்மா உனக்கு எதாவது வேணுமா என்று சொல்லி எலிசா அந்த அம்மாட்ட உழவு செய்கிறாளே நீங்கள் உழவு செய்து அவங்களுக்கு உங்களுக்கு கேட்பார் உனக்கு எதாவது வேணுமானு அவரே கேட்குறீங்க இல்லையா எங்கள் மத்தியில் சோகமாக தங்கியிருக்கிறேன் என்ன குறை இருந்தாலும் அவள் சுகமாக என் ஜனங்களும் மத்தியில் சுகமாக எனக்கு ஒன்றும் வேண்டாம் ராஜா கிட்டே ஏதாவது வேணுமா இல்லை சாமி எனக்கு தான் கடைசியில் அந்த அம்மா ராஜா கிட்ட ரெண்டு ராஜாக்கள் நாலு முதல் முதல் பகுதியில் தான் இதை எலிசாமி வேலைக்காரன் மூலமாக அந்த அம்மா கிட்ட கேட்குறாங்க வேண்டான்ட்டாங்க ரெண்டு ராஜாக்கள் எட்டில் முதல் பகுதிகளை வாசித்தாள் ராஜாவுக்கு முன்பாக அந்த அம்மா போய் நிற்கும்போது அவங்களுக்கு அவங்களுடைய சொத்தில் அந்த அம்மா பஞ்சத்தில் போயிட்டாங்க எல்லாம் திருப்பி யோராம் ராஜா கொடுத்ததாக வேதத்தில் அப்படி உனக்கு ராஜா கிட்டே தான் வேணுமா கிடைச்சிது எனக்கு ஒன்று வேண்டான்னா உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது சரித்திரத்தின் உண்மை வேத ஆதாரத்தோடு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் நமக்கு என்ன பிரச்சனை வரும் வராது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை என்பதைத்தான் எருசிலேமுக்கு நேராக வேத ஆதாரத்தோடு ஜவம் எல்லா பிரச்சனையும் விட்டு போய்விடும் என்பதை தாய்மார்கள் சகோதரிமார்கள் சிரிகள் இந்த நாளிலே நாம் கற்றுக்களோடு உண்மையாக இருக்கட்டும் இதில் தானியல் ஒம்பதில் இந்த வசனத்தை வச்சு தான் ஜோம் அடுக்கிறார் தானியல் ஒம்பது வசனங்கள் அதில் எழுபது வாரங்களை குறித்த ஒரு வெளிச்சம் அவனுக்கு கிடைக்கும் இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசனங்கள் அதை வாசிக்கும் போது வாரங்கள் இந்த எழுபது வாரங்கள் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த உண்மையாக இருக்கிறது இந்த எழுபது வாரத்திலே ஏழு வாரங்கள் என்றும் அறுபத்தி வாரங்கள் என்றும் பிரிக்கப்பட்டு இந்த அறுபத்ரெண்டு வாரங்களுக்கு பின்பு மேசையாக சங்கரிக்கப்படுகிறான் அப்போது இந்த அறுபத்ரெண்டு வாரத்துக்கு முன்பு மேதியாக ச மேசையாக சங்கரிக்கப்பட்டதுக்கப்புறம் என்ன வந்து எட்டு வாரம் இருக்க எட்டுல ஏழை தனியாக பிரிச்சிட்டாங்க ஒரு வாரத்தை தனியாக பிரிச்சிட்டாங்க கொஞ்சம் விளங்கிக்கிட்டான் லேவியராகும் இருபத்தொன்றாம் அதிகாரம் பத்து பதினொன்றில் ஓய்வு நாளுக்கு பின்பு அதை ஒரு வாரம் ஏழு வாரங்களுக்கு பின்பு ஏழு ஓய்வு நாளுக்கு பின்பு அதுதான் பெந்தகோசை அனுபவம் எனவே இந்த அறுபத்தி ரெண்டு வாரங்களுக்கு முன்பு மேசியா சங்கரிக்கப்படுகிறார் மேசிரியா சங்கரிக்கப்பட்டதுக்கு பின்பு அவர் உயிர் தழுகிறார் ஓய்வு நாளுக்கு மறுநாள் உயிர்த்தழுகிறார் அந்த நாளிலிருந்து ஏழு வாரம் என்பது அந்த ஏழு ஏழு வாரத்துக்கு பின்பு உள்ள மறுநாள் பெந்த கோசை அனுபவங்கள் தான் இந்த கிருமையின் காலம் ஏழு வாரங்கள் பின்பு ஒரு வாரம் என்பது ஏசுவுக்கு ஒரு நாள் ஆயிரம் அந்துக்கரிசுக்கு ஒரு நாள் ஒரு வருஷம் ஆகவே அந்த ஏழு நாள் என்ற ஏழு வருஷங்கள் உபத்ருமம் என்னிடத்தில்தான் அந்த ஒரு வாரத்திலே அந்த ஒரு நாளிலே ஒரு வாரத்தில் பாதி மூன்ற வருஷத்துக்கு பின்பு அவன் தன் உடன்படிக்கையை அந்த பிரபு அந்த கிறிஸ்து சிறையில் ஜனங்களோடு முறித்து போடுகிறான் என் இடத்திலே அது இருக்கிறது அப்போ இந்த ஜபத்தில் இவங்க பாபிலோன் மேதியாவிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு போனாலும் இன்னும் அவங்க விடுதலை இல்லைங்க இன்னும் பாவத்தை செய்துக்கிட்டு அந்த கிறிஸ்து வரைக்கும் அவங்க போகிறாங்க எகிப்து எகிப்துருந்து விடுதலாக்கப்பட்டு வந்தாச்சு எழுபதில் ஏன் திரும்ப எழுபதுக்கு அவங்க பாபிலோனுக்கு போகணும் அவங்க பாபிலோனில் இருந்து எழுபது வருஷத்துக்கு பின்பு விடுதலையாக்கப்படக்கூடிய நேரத்தில் எழுவது வாரங்கள் ஏன் கொடுக்குறாருன்னா என்னும் நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போவீங்க ரோமராட்சியத்துக்குள்ளே போவீங்க எங்களுக்கு ஏசு வேண்டாம் எனக்கு ராயன் தான் ராஜா வேண்டு கேட்பீங்க ராயன் வரைக்கும் நீங்கள் போவீங்க திரும்ப அஞ்சு கிருஷ்ண வரைக்கும் நீங்கள் போய் உடன்பிடிக்க பண்ணிக்கொள்வீர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையினாலே கூட்டிக் கொள்கிறாரொழியா குறைக்கலை நாங்கள் செய்த பாவத்தோடு ராஜா வேண்டும் பாவத்தை கூட்டி விட்டோம் என்ற பகுதி தான் எங்களுக்கு ராஜா இவர் ராஜா அவர் யூதனுடைய ராஜான்னு சொல்கிறாரு இவனை அகற்றும் ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை என்று பாவத்தை கூட்டி கொண்டார்கள் என்பதாகத்தான் வேத சரித்திரம் இருக்கிறது அதுதான் எழுபது ஆண்டுகளுக்கு பின்பு அவள் வரும்போது எழுபது வாரம் என்ற அந்த விளக்க உரைகள் அந்த அறுபத்தி ரெண்டு வாரம் ஏழு வாரம் அந்த கடைசி வாரம் என்ற இடத்திலே அவர்கள் அந்து கிறிஸ்துவோட உடன்படிக்கையின்மை முறிக்கப்பட்ட இடத்தில்தான் மேசியாவை அவர்கள் கண்டு புலம்பி அழக்கூடிய இடத்திலே திரும்ப அவர்கள் முத்திரை போடப்பட்டு ஆயிரவர் சாட்சிக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார் என்பது இந்த எழுபது என்ற அந்த எண்ணின் பகுதிகளாக இருக்கிறது அது ஆயிரம் ஆண்டை எங்கே தோன்றவில்லை இங்கே தொண்ணூறாம் சங்கீதத்தில் எழுபது ஆண்டு ஆயுசு நாட்கள் ஆயிரம் ஆண்டையும் அவர் சொல்லியிருக்கிறார் ஆதாம் ஆயிரம் ஆண்டு அவர் வாழ்ந்து தேவடைய திட்டத்தை நிறைவேற்றப்பட முடியவில் அது தோற்றுப்போன இடத்துல இயேசு அந்த ஆயிரம் ஆண்டு இந்த உலகத்தை அரசாட்சி எப்புகிறார் அதற்கு இந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் அங்கு போகிறார்கள் என்பது தேராகுடைய எழுவது என்ற எண் என்பதுடைய விளக்கங்கள் தான் இத்தனை விளக்கமாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கலாம் எழுபது வாரத்துக்கு அப்புறம் கடைசி ஒரு வாரத்துக்கு அப்புறம் அவர்கள் புறம்பியழுது ஆயிரம் ஆண்டுக்குள் போகிறார்கள் ஏன்னா ஆயிரம் வருஷம் அவர்களுக்குரியது என்பதை வேதாகபத்திலே இது எழுவது என்ற எண்ணிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விளக்கமுறையாக இருக்கிறது நமக்கு இந்த எழுபது என்பது மற்ற பதினெட்டாம் அதிகாரத்தில் எழுதிடவை மன்னிக்க வேண்டுமா என்று கேட்கும்போது ஏழு எழுபது தடவை நாம் எண்ணிக்க மன்னிக்க அவர் தயவு பெறுத்திருக்கிறார் அதுதான் அவருடைய அர்த்தம் எழுபது என்ற எண் சரித்திர ரீதியாகவும் உபதேச ரீதியாகவும் அந்த தேராகு என்ற அந்த மனிதனுடைய இரத்தம் என்ற ஒரே இரத்தத்துக்குள் உள்ள இஸ்ரேவேல் வாழ்க்கையாக இருக்கிறது நமக்கு நாம் ஏழு எழுபது தடவை அவர்கள் பழி வாங்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் நாம் மன்னிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்பது அது ஏழு எழுபது என்ற எண்ணின் வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது அது சிறுவே ஜனங்களுக்குரியது அது நமக்குரியது அவங்க ஒரே பிளட்டு அப்படின்னா என்ன அதனுடைய அர்த்தம் என்ன ஒரு இசிறவேலனும் ஒரு இசிறவேல பெண்ணும் சேர்ந்து பெற்ற பிள்ளை இசிறவேலன் நம்ம பரிசுத்தாய் பெற்று என்னொரு பரிசுத்தாய் பெண்ணை விவாகம் பண்ணி நம் பெற்றெடுத்த பிள்ளை பரிசுத்தாய் பெற்ற இல்லை அவர் பாவி அவங்க இசுரவேலன் அதுதான் ஒரு பிளட்டு ஒரு சிறவேலன் ஒரு சிறவேல சிறீ விகம் பண்ணும்போது அந்த பிள்ளைகளை சிறவேலர்கள் நம்ம பரிசாய்பற்றுக்கலாம் மனைவி பரிசாயப்பெற்றுக்கலாம் நாம் பெற்றெடுத்த பிள்ளை அது பரிசாவி அல்ல அது அது ஒரு பாவி அதை நாம் திரும்ப ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும் ஞானசுதாத்துக்குள் கொண்டு வர வேண்டும் பரிசுத்தான விஷயத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்பது நமக்கு சொல்லப்பட்ட சட்டத்தின் உண்மைகளாக இருக்கிறது என்பது எழுபது என்ற பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய போதனையாக இருக்கிறது சுருக்கமாகும் ரெண்டாவதாக அந்த எழுபது வயதிலே மூன்று குமாரரை பெற்றெடுத்தான் அபிராம் நாகூர் ஆரான் என்பது ஆவி ஆத்மா சரீரம் என்ற இடத்திலே தேவன் அமை உண்டாக்கியிருக்கிறார் தேவ திருத்தூராயிருப்பது போல மனிதனும் திருத்துவம் என்ற இடத்திலே அவன் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்பது தேனாக எழுபது வயதுக்கு மேல் எழுபது ஆயுசு முடிவுக்கு பின்பு அவன் மூன்று குமாரை பெற்றெடுத்தான் என்றால் அது ஆவி ஆத்ம சரீரம் என்ற திருத்துவ தேவனோடு இணைந்த நித்தியத்தின் அனுமகளாக இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொன்னேன் இது இந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பின்புதான் இது நடக்கக்கூடிய உண்மைகள் இது நிழல் தான் இந்த மூன்று குமார்கள் என்பது ஆவியாத்ம சரீரம் என்பது நிழல் அது திருத்துவ தேவனோடு இணைந்த ஆவியாத்ம சரீரம் என்பது நிழல் இந்த நிழலின் உண்மை என்பது நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பின்புதான் தேவடைய திருத்துவம் வெளிப்படுத்தப்பட்டதை நாம் காண முடியும் மற்றது விஷய விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனத்திலே யோமான் சானகனுக்கு முன்பாக அவர் யோர் நாளிலே ஞானசான பெறுவதற்கு முன்பாக இயேசுவை யோமான் காணக்கூடிய ஒரு காட்சியிலே பரிசுத்தாவியானவர் புறாவைப் போல அவர் மேல் இறங்கி வரும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர்கள் பிரியமாக இருக்கிறேன் என்ற பிதாவின் சத்தம் கேட்கப்படுவது இயேசுவை நாம் காண்கிறோம் பரிசுத்தாவியானவர் புறாவைப் போல இறங்கி வருகிறதையும் யோவான் காண்கிறார் பிதாவுடைய சத்தத்தை கேட்கிறார் என்பது திருத்துவம் அங்கு வெளிப்பட்ட இடமாக இருக்கிறது மற்ற மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசுக்குமாரன் இவர்கள் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது பிதாவுடைய சத்தத்தை அங்கு யோமான் கேட்கிறோம் பரிசுத்தாவியான புறாவை போல இறங்கி வருகிறதை அங்கு நாம் காணலாம் இயேசுவை அங்கு காணக்கூடிய இடத்துல இருக்கிறார் திருச்சொத்தியின் ரெண்டாவது ஆள் அவர் யோவான் ஸ்நானங்கள் மூலமாக ஞானசானை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலே இப்பொழுது இடங்கொடு நான் தான் பெரியாள் நீ பெரியாள் இல்லை என்றாலும் இடங்கொடு எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று தம்மை தாழ்த்தி யோவானுக்கு முன்பாக ஒப்புக் கொடுத்த இடத்திலே பரிசுத்தாவியான பறவை போல் அவர் மேல் இறங்குகிறார் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு இவர் மேல் பிரியமாக இருக்கிறேன் என்ற சத்தம் பிதாவுடைய சத்தம் அங்கு கேட்கப்படுகிறது பரசுத்தாமியானவரை அங்கு நாம் புறாவிப்பில் இறங்கி வருகிறதை யோவான் காண்கிறார் ஒரு சத்தம் கேட்கிறதும் காண்கிறதும் என்ற இடத்துல இயேசுவானவுடைய அபிஷேகம் இருக்கிறது இது அப்போ சில நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் அங்கு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்றிலே அவர் பிதாவின் வலுபார்சல் உயர்த்தப்பட்டு இப்பொழுது கேட்கிறதும் காண்கிற இதை பொழுதுநினார் என்று பேதரு யூதருக்கு பேசுகிறது எழுதப்பட்டிருக்கிறது எனவே திருத்துவ தேவன் மூன்று மூன்று ஆளாக சத்தமாக கேட்கிறோம் பரிசுத்தாவியானவரை நாம் காண்கிறோம் இயேசுவையும் அங்கு நாம் காண்கிறோம் என்பது திருத்த தேவனை பற்றிய உண்மைகள் இவ இங்கு தன்னுடைய சீசலோடு அவர் பேசுகிறார் நான் போனாதாப்பா தேட்டரோவாளர் வருவார் நான் போகாவிட்டால் அவர் உங்களுக்கு வரமாட்டார் நான் போய் பிதாவிடத்தில் அவரை பெற்று உங்களுக்கு அனுப்புவதை அவர் வந்து எல்லாவற்றையும் உங்களுக்கு வழிநடத்துவார் இந்த இயேசு தம்முடைய சீசர்களோடு யோகான் பதினாலு பதினைந்து பதினாறு வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தின் பிரகாரம் இயேசுவானவர் அவர் உயிர்த்தெழுந்த நாற்பதாவது நாளிலே அவர் பறத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டவர் பத்து நாள் அவர் இயேசுவனே காத்திருந்த நேரத்தில் ஐம்பதாவது நாள் பிதாவிடத்திலிருந்து பரிசு தாவியை வாங்கி அவருக்கு பொழிந்தழையினார் ஐம்பதாவது நாளிலே அந்த பரிசு தாவி பொருந்தெல்லப்பட்டது அப்போ பிதாவிடத்திலே அவர் வாங்குகிறார் வலது வாரசத்திலே பரிசுத்தாவியை பெற்று அவர் இந்த பூமியிலே பொருந்தழினார் பிதாகிட்ட இயேசு வாங்குகிறார் இயேசு அந்த பரிசுத்தாவியை இந்த பூமிக்கு பொழுந்தளினார் என்பது திருத்துவத்தின் மூன்று ஆழ்த்தத்துவங்களை நாம் தனியாக நாம் அவர் இங்கிருந்து போனாதான் பரிசுத்தாவியை பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவரை இந்த பூமிக்கு அனுப்ப என்பது திருத்துவத்தின் ரெண்டாவது பகுதி வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் காணலாம் இதற்கு பின்பு மூன்றாவது பகுதியாக திருத்துவ தேவனை ஒன்று குறைந்தர் பன்னெண்டாம் அதிகாரத்திலே பவுலதை தெளிவாக எழுதுகிறார் நீங்கள் பரிசுத்தாவி பெற்றால்தான் இயேசுவை கத்தர் என்று சொல்ல வேண்டும் இல்லை இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்றுதான் நீங்கள் சொல்ல முடியும் என்ற சட்டங்களை ஒன்று குறைந்த பன்னெண்டு மூன்று வருசத்தில் அவர் சொல்லி அதற்கு பின்பு பரிசுத்தாவியை குறித்த அந்த உண்மைகளை மூன்று பகுதியாக போல அதை பிரித்து எழுதுகிறதை நாம் படிக்கிறார் இயேசுவை சரீரமாகி சபைக்கு தலையாக பிதாவாகி தேவன் ஏற்படுத்தினார் என்பதை நாம் காண முடியும் இயேசுவை சரீரமாகி சபைக்கு தலையாக பிதாவாகி தேவன் ஏற்படுத்தினார் நீங்கள் கொலோசியில் ஒன்று பதினெட்டுல அவரே சரீரமாகி சபைக்கு தலையாயிருக்கிறார் முதல்வராக இருக்கிறார் முதற் இருக்கிறார் அவர் ஆதியாக இருக்கிறார் என்ற உபதேசங்களை குலோஸில் ஒன்று பதினெட்டிலே பவர் கொண்டு வருகிறார் அவர்தான் தலை அவர்தான் முதல்வர் அவர்தான் ஆதி அவர்தான் முதற்பேறு என்று பிதாவினாலே ஏற்படுத்தப்படக்கூடிய இடத்திலே அவர் இருக்கிறார் என்பதை குலோசில் ஒன்று பதினெட்டிலேயே நாம் காணலாம் ஏற்படுத்தப்பட்ட இடத்திலே அவர் இருந்த இடத்துல ஆவியானவர் சபைக்கு வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் ஒன்று பன்னெண்டில் ஏழாம் வசனத்திலிருந்து தொடர்ச்சியான வசதி நேரம் இல்லை தொடர்ச்சியான வசனங்களிலே நீங்கள் வீட்டில் வாசித்தால் இது தனி புரோஜனத்துக்கண்டல்ல ஆங்கிலத்திலே பொது புரோஜனத்துக்கென்று எழுதப்பட்ட அவனுடைய புரோஜனத்துக்கென்று நீங்கள் வரங்களை வைத்து கோடீஸ்வரராக மாறினார்கள் வரங்கள் கிடச்சுன்னா அந்த வரங்களை வச்சு குறி சொல்லி அவங்க வியாதியை குணமாக்கி அங்கு அக்கிரமச்சக்காரே எண்டை விட்டு அகன்று போங்கள் எண்ணாமத்தினால் அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லக்கூடியவங்க இன்னைக்கு கோடீஸ்வரர் அங்கே புறம்போக்குகளாக மாறிப்போனார்கள் அவனவுடைய புரோஜனத்திலிருந்து வகை வரங்களை உபயோகப்படுத்தக்கூடாது பொது புரோஜனத்துக்கு உபயோகப்படுத்த வேண்டும் என்பதனாலே ஆவியானவர் ஒவ்வொரு அவயங்களுக்கும் சபைகளை பகிர்ந்து கொடுக்கிறார் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று குறைந்த பன்னெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நான் வாசிப்போம் ஒன்று குறைந்த பன்னெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசாரம் பதினெட்டாம் அவசரம் தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரத்தில் வைத்தார் வைத்தார் அவருடைய சித்தத்தின் பிரகாரம் அவயவங்கள் ஒவ்வொன்றையும் அவர் வாய்த்தார் அது தேவன் தான் நம்முடைய சித்தத்தின் பிரகா என்ன ஏன் வாயா வைக்கக்கூடாது என்ன ஏன் கண்ணை வைக்கக்கூடாது நம்ம கேட்கக்கூடாது மிதியிட்ட களின் மேல் குயவனுக்கு அதிகாரம் இருக்கிறது தேவனோடு ஏன் தக்கிக்கிறாய் அந்தந்த அவயவங்கள் அந்தந்த இருக்க வேண்டியதாக கனமோ கனவீனமோ கனவீனமான அவயவங்களுக்கு லட்சணம் இல்லாதவர்களுக்கு அதிக கவனம் அவ அதிக கனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிக கவனம் செலுத்தப்படுகிறது ஒன்று கொன்று கவலைப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறது இப்படி சரீரத்தை பிதாவாகி தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை அந்த பதினெட்டாம் வசனத்தில் மாத்திரமில்லை இருபத்தைந்து இருபத்தாறு வசனத்திலும் பவுல் தொடர்கதை நாம் படிக்கிறோம் எனவே சரீரத்தில் சபையிலே நம்ம நம்ம ஒவ்வொருவருக்கும் சரீரம் இருக்குது நாம் எந்த அவயங்களாக இருக்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும் அந்தந்த அவயங்களுக்கு ஏற்றபடி ஆவியானவர் வரங்களை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறது ஒன்பது வரங்கள் அதில் ரெண்டு வரங்கள் ஞான வரங்கள் அறிவை உணர்த்த வரங்கள் ஊழியக்காருக்குரியது அது உங்களுக்கு அல்ல ஒன்பது வரங்களை ரெண்டு வரங்கள் ஊழியக்காருக்குரியது ஞான வரம் அறிவு உணர்த்தவரம் மீது ஏழு வரங்கள் விசுவாசிகளுக்குரியது ஒரு ஆளுக்கு ஏழு வரம் கூட இருக்கலாம் அல்ல அஞ்சு வரங்கள் கூட இருக்கலாம் ஆவியானவர் தன்னுடைய சித்தப்பிரகாரம் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் என்று எழுது அந்த ஆவியான தம்முடைய சித்தப்பிரகாரம் வரங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் வாசிங்க பன்னெண்டாம் காலத்தில் பத்தாம் வசனம் அந்த ஒரே ஆவியானவன் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அவருடைய வேலை யாருக்கு எத்தனை கொடுக்கணும்னு அவருடைய அவருக்கு அந்த வேலை ஆவியானவர் சித்தத்தின் பிரகாரம் பகிர்ந்து கொடுக்கிறார் மூணோ ரெண்டோ அவருடைய வேலை தேவன் தன்னுடைய சுத்தப்பிரகாரம் அவையவங்களை ஏற்படுத்துகிறார் யாரும் தற்கிக்க கூடாது ஆவியானவர் தமிழ் சுத்தம் பகிர்ந்து கொடுக்கிறார் அதுக்கு யாரையும் தற்க கூடாது இது பிதாபாகி தேவன் நம்ம ஏற்படுத்துகிறார் ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார் இயேசுதான் தலை இயேசுதான் ஆதி இயேசுதான் முதல்வர் இயேசுதான் முதற்பெரு என்று குலோசர் ஒன்று பதினெட்டிலே சொல்லப்பட்டிருக்கு இதில் தான் அங்கு எமேசர் ஒன்று இருபத்தொன்றாம் வசனத்திலே நிறைவான சரிவமாக சமைக்கு அவர் தலையாக போக முடியும் சரீவமாக சவைக்கு அவர் தலையாக பிதாவாகி தேவன் ஏற்படுத்தினு மாத்திரமில்லை நிறைவான சரிவாக சமைக்கும் அவரை தான் தலையாக பிதாவாகி தேவன் ஏற்படுத்துகிறார் என்பதும் அதோடு இணைந்த மாறாத உண்மையாக இருக்கிறது இங்கு தான் ஏற்படுத்திருக்கிறாரா அங்கு அவர் தான் நிறைவான சரிவமாக சவைக்கும் அவரே தலையாக இருக்கிறார் என்பதையும் நிச்சயத்திலேயே நபர் எனவே தலையும் சரீரமும் இணைந்த ஒன்றாக நம்முடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் ஒரேவராக இருக்கிறோம் எவை சீர் ஐந்து இருபத்தொம்பது முப்பது பத்தொன்று பத்திரெண்டு வருஷம் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவை பற்றியும் சபியை பற்றியும் சொல்கிறேன் என்ற இடத்திலே இந்த தேராக எழுவதாது வயதிலே மூன்று குமாரர்கள் என்பது திருத்துவ தேவனும் திருத்துவ மனிதனும் இணைந்த இடத்திலே அது இருக்கிறது என்பதை நான் கொண்டு வர முடியும் எனவே திருத்துவ தேவன் இங்கு வெளிப்பட்ட மூன்று பகுதியாக சொன்னேன் இந்த திருத்துவ தேவனோடு இந்த திருத்துவ மனிதன் இணைய வேண்டும் நம்முடைய மனது பிதாவோடு இணைய வேண்டும் நம்முடைய இருதயம் இயேசுவோடு இணைய வேண்டும் நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானோடு இணைய வேண்டும் என்பதுதான் தேவனும் மனிதனும் இணையக்கூடிய இடத்திலே நித்தியம் நித்தியம் அங்கு தொடர்கிறது நம்முடைய மனது பிதாவோடு இணைந்திருக்கிறதா நம்முடைய இருதயம் இயேசுவோடு இணைந்திருக்கிறதா நம்முடைய சரீரம் பரிசுத்தாவியான் இணைந்திருக்கிறதா என்பதுதான் திருத்த தேவன் திருத்தவ மனதனை உண்டாக்கின்ற நித்திய நோக்கம் இதான் உடன்படிக்கைப்பட்டி உடன்படிக்கைப்பட்டியுடைய நீளம் ரெண்டரை மூலம் அகல ஒன்றை மலம் ரெண்டு ரெண்ட ரெண்டு ரெண்டை நீளம் அஞ்சு மலம் உடன்படிக்கைப்பட்டிக்கு ரெண்டு நீளம் இருக்குது ரெண்டு ரெண்டையும் ரெண்டையும் அஞ்சு மலம் ரெண்டு அகலம் இருக்குது அது ஒன்றை ஒன்றை மூணு மலம் அஞ்சு என்பது ஐம்பு மனிதனையும் மூன்று என்பது திருத்துவ தேவனையும் காட்டுகிறது எனவே ஐம்பு மனிதனும் மூன்று என்ற திருத்துவ தேவனும் உடன்படிக்கை பண்ணுகிறது தான் உடன்படிக்க தேவனும் மனிதனும் உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணுகிறார்கள் சிலவேல் ஜனங்களுக்கு இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பேதிரி மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்னிலே நல்மன சாட்சியிலே ஞானஸ்தானத்தோடு நான் உடன்படிக்க பண்ணுகிறோம் உடன்படிக்கை ரெண்டு குரந்தியர் பதினோராம் அதிகாரம் அங்கு ரெண்டாம் ஆசனத்தில் கிறிஸ்தனும் கன்னிகையாக கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தன் புருஷனுக்கு நான் நான் நியமிக்கிறேன் உடன்படிக்கை உடன்படிக்க பண்ணுகிறேன் என்று பொல் இரத்தினாலே உடன்படிக்கை ஞானஸ்தானத்தினாலே உடன்படிக்கை பரிசுத்தாவிலே உடன்படிக்கை என்ற இடத்திலே உடன்படிக்கை இருக்கிறது ஐம்பதாம் சங்கீதத்தில் வலியோடு முன்படுகின்ற பரிசுத்தவான்களை கூட்டுங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நாம் இருக்கிறோம் ஏன்னா உடன்படிக்கையை உடைத்து போடாதபடி நாம் அனைவரும் அதை காத்து கொண்டு நாம் கூட்டப்படக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்பதுதான் தேவனும் மனிதனும் இணைந்த ஒரு அனுபவம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டி போல ஆயத்தமாக எப்படி ஆயத்தமாக்கப்படுகிறார்கள் என்பதை இங்கு நாம் சரித்திரத்திலே நிழலிலே நாம் கற்றுக்கொள்கிறோம் என்னோட மனது பிதாவோடு இணைந்தது என்று சொன்னால் என்ன பிதாவின் மனதில் உள்ள ஞானம் சட்டங்கள் ஒழுங்குகள் தீர்மானங்கள் திட்டங்கள் அனைத்தும் நம்முடைய மனதிலே இணைய வேண்டும் பிதாவின் மனதிலே உள்ள திட்டம் நோக்கம் அதான் ஞானம் உலகத் தோற்றத்துக்கு முன்பாக உள்ள ஞானம் ஒன்று குறை ரெண்டு ஏழிலே உலகத் தோற்றத்துக்கு முன்பாக மறைக்கப்பட்ட ஞானம் பிதாவுடைய மனதிலே மறைக்கப்பட்ட ஞானம் என்பது ஒழுங்குகள் சட்டங்கள் திட்டங்கள் என்பது நம்மளுடைய மனதிலே அது கொண்டு வரப்பது பிதாவோடு நம்முடைய மனது இணைகிறது இயேசுவோடு நம்முடைய இருதயம் இணைய வேண்டும் மகனே உன் இருதயத்தனகுத்தா மகனே உன் நெஞ்சையரகுத்தா என்று அவர் கேட்கிறார் நம்முடைய இருதயம் இயேசுவோடு இணையக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய இருதயத்தை முழுவதுமாக அவர் சுத்திகரித்து பரிசுத்தமாகி அவடைய வார்த்தையினாலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாகி அவருடைய ஆவியினாலே நம்மை சுத்திகரித்து பரிசுத்தமாகி அவடி அன்பினாலே நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறார் இயேசு நம்முடைய இருதயத்திலே நிரம்பி இருக்கிறார் அங்கு மத்தேயும் பதினாறாம் அதிகார கடைசியில் இங்கு நிற்கிறவர்களில் சிலர் நான் அந்த நாளை வருவதை வரும் முன்பாக மரணத்தை ருசி பார்ப்பதில்லை யுவதாஸ் மரணம் இருக்குது மற்ற பதினாறு கடைசி ரெண்டு வருசனத்தில் ஏசு நம்முடைய ஈஸ்வரன் சொல்லுகிறார் யுவதாசுடைய மரணமும் நீங்கள் மனுஷகுமாரும் நம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும்போன் இங்கு நிற்கிறவர்களில் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை பதினோரு பேர் மரணத்தை ருசி பார்க்க வர்றாங்க பேருடைய யூதாஸ்காரியத்து தூக்குப்போடி சாவான் என்ற இடத்துல சொல்லப்படுகிறது மற்றவர்கள் பெந்தகொஸ்தனாலே வருகிறார்கள் என்பது மனுஷகுமாரன் நம்முடைய ராட்சத்துக்குள்ளே வருகிறார் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருகிறார் நம்முடைய இருதயம் இயேசுவோடு இணைந்த இடத்திலே நம்முடைய இருதயத்தை இயேசு கொப்பு கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் அவருடைய அன்பினாலே நான் நிரப்பப்பட வேண்டும் அவத்தையினாலே நான் நிரப்பப்பட வேண்டும் நம்முடைய சரீரம் ஆவியானவரோடு இணைந்திருக்கிறது அதுதான் முக்கியம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் சரத்தில் இயேசுவை உயிரோடைப்பட ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் சாபிக்கதுமான சரீத்தை உயிர்ப்பிப்பா எனவே சரீரம் பரிசுத்தாவினாலே ஆள் கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும் அவள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் பலத்தை காற்று அவர்களை நிரப்பிற்று நீங்கள் சிலர் நீங்கள் பார்த்தா நல்ல ஆவியில் நிறைவார்கள் தமிழ் பாட்டிலும் மா அங்கு தெலுங்கு பா மலையாள பாட்டிலும் ஆங்கில பாட்டிலும் ஆவியில் நிறைஞ்சவர்களை நான் பார்க்கிறேன் அப்படியே சேர்ல உட்காந்து நிறைகிறார்கள் கீழே உட்கார்ந்து நிறைகிறார்கள் எனவே அது நம்முடைய சரீரம் ஆவியினாலே ஆள்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கிறது இந்த மண்பாடத்திலே இந்த பொக்கிஷத்தை நான் பெற்றிருக்கிறோம் அதுதான் ரோமர் எட்டு பதினோரு பதினோராம் பிரகாரம் இயேசுவை யூர எழுப்பின ஆவி உங்களில் மாசமாக இருந்தால் சாவுக்கதை உயிர் பிடிப்பா நம்ம பாட்டு படித்து சிஸ்டரோடு படிக்க முடியலையே அவங்க போயிட்டாங்களே அந்த பாட்டும் அந்த அபிஷேகமும் அவங்களோட இணைய முடியலை அவங்க போயிட்டாங்க அவங்கள முந்திக்கொண்டார்கள் நாம் பிந்தி கொண்டோம் அதான் அதனுடைய அர்த்தம் அதனால் ஆறு ஆறுதல் தேடல் அடைங்க அவங்க முந்திட்டாங்க அவங்களோட நம்ம பாட முடியலை அவங்க வந்துவிட்டாங்க நம்ம பிரிந்து கிடக்கிறோம் அதுதான் நமக்கு ஆறுதல் தேர்தல் அவங்களே தான் முதலாவது கொண்டு வருவார்கள் பின்புதான் உயிரொழப்படுவோம் என்பது ஆறுதலின் வார்த்தையாக இருக்கிறது தேற்றுங்கள் ஆற்றுங்கள் என்ற இடத்திலே பவுல் அதை கொண்டு வருகிறதை விதத்திலேயே அபிஷேகத்தோட இணையனும் ஒவ்வொருடைய அபிஷேகம் எவ்வளோ மேலே போகுது அவங்க நிற்கிறாங்க நடக்கிறாங்க ஓடுறாங்க பறக்கிறாங்க அதோட இணையலென்னா கிளை இறங்கிட வேண்டிதான் ஏறணும் ஏசுயா நாற்பது முப்பத்தொறாம் வசதி பிரகாரம் கழுகள் காத்திருந்து தங்களுடைய பலனை இழந்து புதிய பலனை பெற்று சட்டைகளை அடித்து உயரை பறக்கிறது மற்ற இருபத்தி நாலு இருபத்தேழு இருபத்தெட்டாம் வசதி பிரகாரம் பிணை எங்கேயோ கழுகல் கூடும் ஏசு மத்தியாகத்தில் ஒன்பது வருஷத்துவாங்க பறந்து அவர் சந்திக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறது என்பதைத்தான் திருத்துவ தேவன் திருத்த மனதனோடு இணைந்த உண்மையை அது வெளிப்படுத்துகிறது ரெண்டாவது பொருள் என்ன ஒன்று முடிச்சுக்கிறேன் அதோட முடிச்சுக்கிடலாம் மூன்றாவது இங்கு இந்த தகப்பனுடைய மரணத்துக்கு பின்புதான் மகன் மறிக்க வேண்டும் இங்கு ஒழுங்கிலே அந்த ஒழுங்கு ஒழு ஒழுங்கு தடுமாட்டம் ஒழுங்கில் ஒரு தடுமாட்டம் இருக்கு ஒழுங்கு தேவடைய ஒழுங்கிலே ஒரு தடுமாட்டத்தை நாம் காணுகிறோம் ஆனால் தன் ஜன்ம பூமியிலே மறித்தான் தேராக மறிப்பதற்கு முன்பாக மறித்தான் என்றால் இந்த ஒழுங்கில் ஒரு தடுமாட்டம் இருக்குது இந்த ஒழுங்கு என்பது அந்த சட்டத்தின் பிரகாரம் ஒழுங்கின் பிரகாரம் தாங்க மறிக்கணும் அதுதான் ஒன்று சீப் மாஸ்டர் ஜேக்கப் ரத்னசிங் டிப்டி சீஃப் மாஸ்டர் எஸ்பி ஏனஸ்ட் அசோசியேட் சீஃப் மாஸ்டர் ஃபிலிப் சாண்டோ பிள்ளை தப்பா எடுத்து விடாதுங்க ஃபிலிப் பாஸ்டர் ஃபிலிப் அதுதான் ஜேக்கப் ரத்னசிங் மறித்த பின்புதான் பாஸ்டர் ஏனஸ்ட் மறிக்க வேண்டும் அதற்கு பின்பு தான் ஃபிலிப் சான்றப்பில மறிக்க வேண்டும் என்பதுதாங்க ஒழுங்கு ஏன் தடுமாட்டம் வருது முதலாவது ஏன் பிலிப் மறிக்க வேண்டும் ரெண்டாவது ஏன் ஏனஸ் மறிக்க வேண்டும் மூன்றாவது என் ஜேக்கப் மறிக்க வேண்டும் என்பது ஒழுங்கு தடுமாட்டம் அதோடு முடிஞ்சு கதை புரியுதா உங்களுக்கு ஒழுங்கில் தடுமாட்டம் இருக்கக்கூடாது இப்போ கேட்டு பாருங்கள் ஏன் எந்த தடுமாட்டம் ஏன் எந்த வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும் ஜேக்கப் மறைத்ததுக்கப்புறம் தானே ஏனஸ் மறிக்கணும் ஏனஸ் மறைச்சதுக்கு தானே பிலிப் மறிக்கணும் ஜேக்கப் மறிச்சதுக்கப்புறம் இவர் மேலே போகணும் அவர் அடுத்தாள் வரணும் என்ன ஒரு இங்கே தடுமாடிட்ட மூணாவது ஆள் செத்தாரு அப்புறம் ரெண்டாவது ஆள் சாகிறாரு அப்புறம் தான் மூணாவது முதல் ஆள் சாகிறாரு இது ஒழுங்கு தடுமாட்டம் இங்கே ஒரு தடுமாட்டம் இருக்கிறது மூன்றாவது பகுதியில் தடுமாட்டம் தடுமாட்டத்துக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது என்பதைத்தான் வேதாகமத்திலேயே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதியாக இருக்கு எனவே இது ஒரு ஒழுங்கு இருக்குங்க இது ஒரு ஒழுங்கு இருக்குது அந்த ஒழுங்கின் பிரகார தான் அப்போ இந்த ஒழுங்கின் பிரகாரம் போகாத இடத்திலே நாம் சில பிரச்சனைகள் பாருங்களை நாம் சுமந்து அதை நாம் சரிப்படுத்தக்கூடிய இடத்துல நாம் இருக்க வேண்டும் அதான் சரிப்படுத்தணும் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதை அதை வந்து அதை வந்து மேற்கொள்ள வேண்டும் அதான் முக்கியம் அதில் நம்ம தடுமாடிக்கணும் இது உண்மைகள் இங்கு ஒரு தடுமாட்டம் என்ற இடத்துல லோத்து அங்கே இருக்கிறான் இது தெய்வடைய சட்டங்கள் ஒழுங்குகள் தேவனுடைய சித்தங்கள் என்ற இடத்துல அது இருக்கு அதான் முக்கியம் ரெண்டது மூத்த நாலாம் அதிகாரம் அங்கு ஆறு ஏழு எட்டு வசனங்களிலே இப்பொழுதே நான் பானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன் தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்குது நேரம் வந்தது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் சுவாசத்தை காத்துக்கொண்டேன் நீதியின் கிடவு எனக்கு வைக்கப்பட்டிருக்குது நீதி உள்ள நியாயாது அந்நாளே எனக்கு தருவார் என்னுடைய வாழ்க்கை நான் சாக மாட்டேன் அப்படின்னா எனக்கிட்ட எத்தனையோ பேர் நீங்கள் தான் அடக்கமானு சொல்லிவிட்டு நிறைய வயசானவர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கு எனக்கு பொறுப்பு இருக்குது அங்கே ஒருவர் வயசானவர் தகப்பனார் ஐயா நீங்கள் தான் அடக்கமான சரின்னு சொல்லிடுறேன் இப்படி நிறைய பேர் பாண்டியா எண்பத்தாறில் எண்பத்தாறு எண்பத்தேழில் ஐயா தான் அடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க எடுத்தோம் எனவே என்ன அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பொறுப்பு இருக்குது நான் செய்வேன் அதை நான் சொல்லிவிட்டு நான் செய்யாமல் நான் போகக்கூடாது தடமாடக்கூடாது எனவே எல்லாம் ஆண்டவர் அங்கு சட்டங்கள் உள்களை வைத்திருக்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் சுவாசத்தை காத்து கொண்டேன் நீதின் கடனம் தேவன் நம்மளை வைத்திருக்கிறார் என்றால் நம்ம இருக்கணும் போகக்கூடாது அதனால தான் நாங்கள் அழுகிறோம் அதான் முக்கியம் அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதை நாம் சரிப்படுத்துகிறோம் அதை நாம் மேற்கொள்கிறோம் என்ற இடத்துல அது இருக்க வேண்டும் மிஸ் ஆகிட்டுனா என்ன பண்ண முடியும் நம்மளும் மிஸ் ஆகணுமா நாம் அதை மேற்கொள்ள வேண்டும் ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம்னா மற்றதை வெற்றக்கூடாது அதுக்கு தான் இரவு மாட்டு மேலே மழை நான் பேசுகிறேன் உங்களையே அந்த மிஸ் ஆகிடக்கூடாது ஒருவர் சொன்னார் ஐயோ மிஸ் பண்ணிட்டேன்னே பார்த்துட்டு உனக்கு அப்பும் புத்தி இருக்கணும் அப்பா அறிவு இருக்கணும் எனவே நான் மிஸ் பண்ணக்கூடாது நம்மளை அதுதான் எங்கள் தடுமாட்டம் ஏற்ற நேரத்திலே நான் போய் சேர வேண்டும் என்ற இடத்துல ஜென்மபூமியிலே ஆறு அவன் மறித்தான் அங்கே லோத்து இருக்கிறாரு இந்த லோத்துடைய வாழ்க்கையை தான் அங்கு ஆதியாக பதிமூன்றுலேயே அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்த இடத்துல ஆப்ரகாம் என்ற பரிபுணமான சித்தத்துக்குள்ளே அவன் இல்லை வாக்குவாதங்கள் லோத்தின் வேலைக்காருக்கும் ஆப்ரகாமின் வேலைக்காரருக்கும் வாக்குவாதங்கள் வந்ததாக விதத்தில் பிடிக்கும் அவன் பரிபுணமான சேவ தேவ சித்தத்துக்குள்ளே இல்லை ஆனால் அவனுக்கு ஒரு பிரியமான சித்தமும் நன்மையான சித்தமும் அவன் தலையிலே இருக்கிறது அதற்கு எழலவேன்னு சந்தேகம் இல்லை எந்த மறுப்பும் இல்லை அவன் மனைவி அவன் ரெண்டு பொம்பள பிள்ளைகளை நீதிமானாக அக்கிரமடைந்த இடத்திலே காத்தான் என்றால் அவனுக்கு நூற்றுக்கு நூறு மார்க் பரிசுத்தாவை அவன் போட்டு ஏன் படுபாவியாய் போனான் என்பது பரிபுணமான சித்தத்தில் ஆபிரகாமுடி இல்லை என்ற இடத்திலே பிரியமான சித்தத்தில் மலைக்கும் போக முடியாது அது சின்ன ஊர் என்ற சோவாருக்குள் அவன் என்பதுதான் அவன் மேல் வந்த ஞாயிற்று பின் பழி பாகமாக பெரும் பாதமாக இருக்கிறது வேத சித்தத்தின் ஏதாவது ஒரு பகுதிக்குள்ளே ரோமர் பன்னெண்டு நன்மையான சித்தம் பிரியமான சித்தம் பரிமாணமான சித்தம் என்ன அந்த ஆறான் அப்பாவுக்கு முன்ன மறுத்த இடத்துல அந்த பேரனும் அவனுக்கும் தடுமாட்டம் என்ற இடத்திலே தடுமாறி போனான் என்பதைத்தான் வேதாகமதியில் அவன் தடுமாட நிலை தடுமாற விடாத அது ஒரு எச்சரிப்பின் திருஷாந்தமான உண்மைகளாக இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் எனவே இந்த நல்ல நாள் எழுபது என்ற எண்ணின் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அது யூதருக்குரிய அனுபவங்களாக இருந்தாலும் பாவத்தை கூட்டக்கூடிய இடத்திலே அவர்கள் போனார்கள் என்ற இடத்திலே அவர்கள் எழுபது வயது ஆயிரம் என்ற இடத்தில் இருந்தாலும் நமக்கு ஏழு எழுபது என்ற மன்னிப்பை கொடுக்கக்கூடிய இடத்திலே மன்னிப்பதற்கு தயை பெருத்த இடத்திலே இருக்க வேண்டும் என்பது தாய்மார்கள் சகோதரிமார்கள் சிறீகளுக்கு சொல்லப்பட்ட போதனையாக இந்த நாளிலே இருக்கட்டும் அது மாத்திரமல்ல இந்த மூன்று குமார்கள் என்பது ஆவியாத்ம சரீரம் திருத்தவ தேவனோடு இணையக்கூடிய இடத்திலேயே நம்ம மனதை பிதாவுக்கு ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய இருதயத்தை ஏசுக்கு ஒப்புக் கொடுப்போம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தாவியானக்கு ஒப்புக் கொடுப்போம் திருத்துவ தேவனோடு இந்த நாளிலே நாம் இணையக்கூடிய இடத்திலே முழங்கால் பழையிட்டு நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்புக் கொடுப்போம் தேவன் அங்கு ஆதி சபைக்குள்ளே இணைந்த இடத்திலே காற்று போன்ற அபிஷேகம் மலை போன்ற அபிஷேகம் அக்னி போன்ற அபிஷேகம் அவள் ஆவி ஆத்ம சரீத்திலே வந்து நிறைந்தது அக்னிமயமான நாவை அவளை சந்தித்தார்கள் இருதயத்திலே தேவன்பினால் நிரப்பப்பட்டார்கள் சரத்தில் தேவனோட வல்லமையினாலே தடுப்பிக்கப்பட்டார்கள் பிதாவோடு நம்முடைய மனது இணையட்டும் இயேசுவோடு நம்முடைய இருதயம் இணையட்டும் சரீரம் பரிசு தாவியான ஒரு இணையட்டும் நம்முடைய ஒழுங்கிலே தடுமாட்ட வர வேண்டாம் நிலை தடுமாற வேண்டாம் நல்ல போராட்டத்தை போராடுவோம் ஓட்டத்தை முடிப்போம் நீதி கிட வைக்கப்படுது என்று சொல்லுவோம் ஒரு நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஒரு நிறைவோடு நாம் காணப்படுவோம் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் கிருமை நம்மை தொடரட்டும் இந்த நாளிலே ஓப்பு கொடுப்போம்